வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் இந்திரன் வீட்சி படலம் அகல நின்றது ஓர் வீரமா காளன் ஆம் அடலோன் உகவையோடு உரு சசியினை நோக்கி நின் உளத்தில் தகுவர் தங்களுக்கு அஞ்சலை அன்னை உன் குகுதும் எல்லையும் அழிப்பன் ஈண்டு உரைக என்று போனான் போன காலையில் புலோமசை அடவி அம்புரன் ஓர் மானினம் பிரிந்துற்று என அவ்வனம் வைகி கோனவன் வினை முற்றிய நோற்றனள் குறிப்பால் ஆனப்பான்மையை நாரத முனிவரன் அறிந்தான் மேலே பருப்பதம் தனில் விரைந்தேகி சீல விண்ணவர் தம்முடன் சிவனடி பரவ காலமின்றியே இருந்திடும் இந்திரன் கடை போய் ஞானம் வைகிய புலோமசைக்கு உற்றவா நவின்றான் நவீன்ற வாசகம் கேட்டலும் மகபதி நனி உள் கவன்று தேரியே முனிந்து பின் இரையருள் கருதி அவன் தன் மாமுறை தூக்கியே தன்னை நொந்து அழுங்கி துவன்ற தேவருடு எழுந்தனன் அரண் புகழ் துதித்தே வந்து நந்தியம் அடிகளின் அடிமுறை வணங்கி அந்தமில் பகல் வேலை நோக்கு உற்றனம் அமலன் சிந்தை செய்து எமை அருள் புரிந்திடுகிறன் தீயே முந்தியற்றிய தீவினைப் பகுதியை முன்னி கைமையாம் பெயரணங்கின் ஓர் பெறாவகை கருத்த செம்மையார்களத்து எம்பிரான் எமக்கு அருள் செய்வான் பொய்மை தீர்த்தவம் இயற்றிட நிலம் போதும் எம்மை யாங்கு அருள் புரிந்தனை விழுத்தி என்று எம்ப நன்று போம் என நந்தி எம்பெருந்தகின துன்றுவானவர் தம்மொடு கழுமலம் துன்னி நின்ற வீரமாக காளனைக் கண்டனன் நேர்போய் சென்று புல்லியே முகமன்வோர் அளப்பு செப்பி போதி ஐயையன் தனையனை ஐயன் பால் புகுத்தி மாது நோற்றுழிக்குறுகியே அவள் துயர் மாற்றி கேதம் எய்திய அசமுகி சூளுரை கேளா ஏது செய்வதென்று உன்னினன் இமையவர்கைவன் சுடற்பெரும் குலிசத்தீரை சூழ்ந்தனன் துணியா அடுத்த மங்கையை உடன்குடே விரைந்து அவனகன்று புடைக்கண் வந்திடும் கடவுளர் தம் புராரி எடுத்தவார் சீலை கரந்தனன் இருந்தா